பரிசுத்தமான தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் மகாபரிசுத்தர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆனால் அவ்வளவு மகிமையான தேவன் நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார் இன்னும் சொல்ல போனால் தனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார் ஊழியக்காரரையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார் விசுவாசிகளையும் பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறார் நம்முடைய அழைப்பு பரிசுத்தவான்களுக்குரிய அழைப்பு ஒரு சபை இன்னொரு சபை பரிசுத்தான்களா மாறிடுச்சு அந்த சபை அப்படி இருக்கலாம் பரிசுத்த வான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்கள் குறைந்த விலை கிறிஸ்துகள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற பரிசுத்தவானி வாழ்ந்து காட்டினவர்கள் இவ்வளவு மகா பரிசுத்தமான தெய்வத்தை அவரு நாமத்தை பரிசுத்த குளைச்சல் ஆக்கிறோம் இப்ப அப்பா பேர பிள்ளை நெஞ்சிடறான் அப்பா பேர பிள்ளை நெஞ்சிருது குடும்பத்து பேர பிள்ளைங்க விசுவாசிகள் ஊழியர்கள் சபை பேரை நெஞ்சிடறாங்க புலம்பிக்கோவுன்ன வார்த்தை என் வாசனையை நீங்க நினைஞ்சீங்க என்ன நல்ல நேம கெடுத்துட்டீங்க ஆதியாக நாலு முப்பது என் வாசனையை நேம் நான் ஒரு அந்நியன் தான் தேசத்துல எனக்கு என்ன இருந்துச்சு நான் ஒரு பரதேசி நான் பயணத்தில் உள்ளவன் ஆனா எனக்கு நல்ல நேம் இருந்துச்சு ஆனா நீங்க பட்டயத்தை எடுத்து வெட்டி என் பேரை கெடுத்துட்டீங்க அதே போல இந்த வருஷத்துல ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் எந்தெந்த இடங்களில் எப்படி எல்லாம் நாம் கெடுத்திருக்கிறோம் பரிசுத்த குலைச்சல் எப்படி நடந்தது எப்படி நம்முடைய தெய்வீகத்தை நாம் கெடுத்துக்கொண்டோம் இப்படி ஒரு பத்து பாயிண்ட் நான் சொல்றேன் இந்த வருஷத்துல ஒன் நிமித்தமாக இல்லவாட்டில் என் நிமித்தமாக உன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக குடும்பத்தின் நிமித்தமாக நம் நிமித்தமாக ஆண்டோருடைய பரிசுத்த நாமம் திட்டுப்பட்டதா குளைச்சலானதா அதை நம்ம சிந்திக்கணும் அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப பார்க்கணும் ஏன்னா நம்ம பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டு விட்டுற கூடாது இல்லையா ஆண்ட நாமத்துக்கு எடுத்துக்கிட்டு திருப்பி எங்க அப்பா எங்க அப்பா சொன்னா என்ன அர்த்தம் அப்பாவை தான் செலுவில தூக்கி அடிச்சுட்டியே அப்பாவை கேவலப்படுத்திடுறோம் அப்பாவை தலைக்குனியை வச்சிடறோம் அப்பாவை அவமானப்படுத்திடுறோம் அதனால்தான் குழந்தையருக்கு பவுன் சொல்லும்போது சொல்றாரு உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன செய்கிறது குரந்தியர்கா ஏதோ ஒரு சபைக்கு சொல்ற உங்கள் நிமித்தம் தேவன்டைய நாமம் தூசிக்கப்படுகிற கனவீனம் பண்ணப்படுகிறார் அது எவ்வளவு நிர்பந்தமானது ஆண்டவர் சொல்றார் என்னுடைய மகிமை நான் வேறு ஒருவனுக்கும் என்னுடைய மகிமை நான் வேற ஒருவனுக்கும் கூட நான் பரிசுத்தார் பரிசுத்தில அவர் வந்து மற்ற எதோடும் என்ன செய்கிறது அதிகாரம் பனிரெண்டாம் என் நாமத்தை கொண்டு பொய் ஆணை இடுகிறதுனால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்கள் ஆக்ட் பொய் ஆணை பொய் அது பிஸ்னஸ்லயோ சபையிலயோ ஊழியத்திலயோ மனைவி கிட்டயோ புருஷன் கிட்டயோ பிள்ளைகள்டையோ புரஜாதிகள்டோ எங்க சொன்னாலும் அதுக்கு பேர் என்னதுதான் அதுக்கு பொய்க்கு பேர் என்னதுதான் பொய் தான் ஆனா இதுல நடக்கிற ஒரு மோசமான விளைவு என்னன்னு நீ பொய் சொல்றதுனால தேவன்டைய நாமம் என்ன செய்யுது பரிசுத்தம் குலைச்சலாது அது நமக்கு தெரியாது நம்ம எங்கயோ ஒன்னு செய்வோம் ஆனா அது எங்கேயோ ஒரு விளைவ நிச்சயம் நீ பொய் சொல்லிட்டு அந்த இடத்துல நமக்கு ஒன்று நாமச்சல் ஆயிருது பரிசுத்த குலைச்சல் சொல்ற சொல்ற என் நாமத்தை கொண்டு பொய்யானை எடுக்கிறதுனால் நீ போயிடுவா தேவனுடைய நாமத்தை நீ நினைக்கிறாய் பரிசுத்த நீ ஒரு பொய் சொன்ன ஒரு பெரிய விழுகை பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இந்த பொய் சொன்னவர்களுக்கு பயங்கரமான தண்டனை இருக்கு அதனாலதான் அப்படியே வந்து நியாய தீர்ப்பில் வந்து நிற்குது வெளிப்படுத்த சொல்லி இருக்கு பொய்யர் அனைவர் பொரு கோயில கூட போய் சொல்றோம் கோயிலுக்கு வர்றது கூட பொய் சொல்றோம் சுத்திருப்பது கூட நெஞ்சுட்டு வரோம் பொய் சொல்லிட்டு வரோம் இந்த சீக்கிரம் கிறிஸ்தவங்கள்லாம் அப்படித்தான் செய்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நம்முடைய ஜீவத்தில் எவ்வளவு பொய்யான தலையில கூட அடிச்சிருவோம் சத்தியமா போடுறான்னு சொல்லி சேத்த சாவு பிள்ளைகள் போட்டு கடந்த தாண்டிடுறாங்க பார்த்துருக்கீங்களா உலக மனுஷங்க பைபிள் அடிக்கிறான் பைபிள் சத்தியம் பண்றான் பிசாசு கூட பைபிள்ல சத்தியம் பண்றதுக்கு ரொம்ப பயப்படுது ஏன்னா தேவனுடைய வார்த்தை நான் ஒரு இடத்துல ஒரு பிசாசு கையில பைபிள் கொடுத்துட்டு வார்த்தை இதை தொடது எனக்கு சக்தி இல்லன்னு ஆனா நம்ம என்ன செய்வோம் பைபிள் மேலே சத்தியம் பண்ணிடுறோம் செய்யவே மாட்டேன் செய்வேன் இல்ல இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படி பண்ண மாட்டேன் எல்லாம் சொல்றேன் நீ எல்லாம் பொய் சொன்னாயோ அப்பொழுது வைக்கிறது சாதிக்க முடியும் பாருங்க பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அவன் என்ன சொன்னான் நான் எங்கும் போகவில்லை அவ்வளோதான் சரி நீ மூலியத்தை விட்டு வெளியே போ அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல ஓடி போய்ட்டுருப்பான் அவன் கூட இருக்கிறவன் அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுத்தா தெரியுமா அவன் விட்டதான அந்த குஸ்டரோகம் என்ன செய்யும் உனக்கு பிடிக்கும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க பொய்யனுடைய விளைவு கத்துடைய நாமம் பரிசுத்த குளைச்சல் ஆகிறது இரண்டாவதாக லேவியராகவும் இருபத்தி ஒன்று நாலு ஒவ்வொரு விசுவாசியையும் தேவன் பெரியவனாய் காண்கிறார் ஆசாரியனாய் காண்கிறார் தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குளைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாக எதை காண்பிக்க நாம் தீட்டுப்படுத்தக்கூடாது தன் ஜனத்தில் அவன் பெரியவன் இது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம் ஆனா புதிய ஆசாரியர்கள் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறின் படி அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி நம்மை அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு ஆசாரியர்கள் ஆசாரியோ பெரிய வயசோ அவன் வந்து பெரியவன் இப்போ சின்ன ஒரு பிரதர் வராரு உடனே நீங்கள் வந்து அவன் கிடக்கிறான் அப்படின்னா சொல்றான் உங்களுடைய நல்லது கெட்டதுக்கெல்லாம் யார்தான் வச்சு செய்ய அப்படி இருக்கும்போது அந்த ஆசாரியர்கள் இல்லை நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் நாம் வந்து இந்த உலக ஜனங்கள் சாகுற விஷயத்தில் நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது அங்கே போய் மூட்டை போடுறது நம்ம கீறி கொள்வது அங்கே போய் சடங்காச்சாரங்களுக்கு இடம் கொடுக்கறது அப்படி வந்துடக்கூடாது அஞ்சாவாசன வாசிங்க அவர்கள் தங்கள் தலையை மொட்டையடிக்காமலும் தங்கள் தாடியின் ஓரங்களை சிறைத்து போடாமலும் தங்கள் தேகத்தை பாருங்க அங்க போய் ஆடுறது ட்ரம்ஸ் அடிக்கிறது காசு குடுக்கிறது இவங்க முறையை செலுத்துறது அது நீ பெண்ட வந்துட்ட பிறகு நீ தீட்டுப்படக்கூடாது நீ அப்படி செய்யும் போது ஆண்டுடைய நாம என்ன செய்த பரிசுத்தம் குலைச்சலாது இல்லையே எங்கள் அம்மா வச்சே எங்கள் அப்பா வச்சே அவங்கெல்லாம் ரசிக்கப்படலையே நான் ரசிக்கப்பட்டிருக்கேன் நான் போய் அங்கே ரச்சிக்கப்பட்டேன் எப்படி சொல்றது சொல்லு கத்திரிக்காய் முத்துனா என்ன செய்யும் கடத்தலுக்கு வந்துட்டு தான் ஆகணும் நீ ரச்சிக்குள்ள வந்துட்டேன்னா ஒரு லிமிட்டுக்கு பிறகு உன்னுடைய ஜீவியத்தை நீ பாதுகாக்க வேண்டியது உண்டிய கடமை நீ சொல்லிட்டு வேற வழி இல்லை நீ போய் அங்கே நின்றுட்டு அவங்களோட நின்று அந்த சொந்தக்காரனுக்காக அந்த நண்பனுக்காக அந்த குடும்பத்தார்களுக்காக ஒன்றே நீ தீட்டுப்படுத்தும் நீ தேவனுடைய நாமத்தை என்ன செய்கிறாய் பரிசுத்த ஒரு புது விசுவாசி வந்து கேட்டாங்க ஐயா நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் போங்க மரியாதைக்காக நில்லுங்க பந்த பாசத்துக்காக நில்லுங்க ஆனால் அழுங்க அதில் ஒன்று தப்பு கிடையாது துக்கங்கள் இருக்குது ஏன்னா தாய் போங்க ஆனால் சடங்காச்சாரங்களில் மட்டும் என்ன செய்யாதீங்க கலந்துக்காரிங்க இல்லையே கட்டாயப்படுத்துவாங்களே காசை கொடுத்துடு காசை கொடுத்துடு காசை கொடுத்துட்டு ஒதுங்க நெல் நானும் இப்படிலாம் போய் மாட்டியிருக்கேன் என்னையை ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க நான் ஊழியத்துக்கு வந்து கொஞ்சம் நாள் ட்ரைனிங் முடிச்சு சின்ன இருக்கும்போது ஏதோ ஒரு மேட்ருக்கு தூத்துக்குடிக்கான வர சொல்லியிருந்தாங்க சரின்னு பாசஸ்லாம் பெர்மிட் கொடுத்து போயிட்டு வாங்கண்ணா அங்கே போய்ட்டு அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சு நான் கிளம்ப போது எங்கள் அம்மாவுக்கு கூட பிறந்த அக்கா சீரியஸ்னாங்க உடனே எங்கள் அண்ணன்மாரிலாம் என்னை எப்படி சுற்றிட்டு போயிட்டாங்க வாடா அம்மா வந்து சும்மா ஸ்கூல் நம்மளை வந்து பெற்றாங்க வளர்த்ததெல்லாம் பெரியமாக தான் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கல்ல நம்மளை அவங்க தானே வளர்த்தாங்க வா மரியாதைக்காவது வான்னு சொன்னேன் சரி சாயங்காலம் நம்ம பஸ்ஸுக்கு போக நான் போயிட்டேன் அங்கே போனால் அந்த அம்மா இறந்து போயிடுச்சு பட்டுனு இறந்துட்டாங்க கொஞ்சம் நேரத்தில் பால் ஊற்றினாங்க என்னெல்லாமா பண்ணாங்க இறந்து போச்சு அவங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் கிடையாது ஏற்கனவே அவருக்கு எப்பவுமே இறந்துட்டாரு அவங்களுக்கு ரெண்டும் பெண் பிள்ளைங்க பிசாஸ் புருஷன் கிடையாது பெண் பிள்ளைங்க இப்ப கொல்லி வைப்பது யார் இப்ப கூட பிறந்தது எங்க அம்மா இப்ப எங்க அம்மாவுக்கு மூணு ஆம்பளை பையன் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க மூணு பையன் கடைசி எங்க அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது மூத்தவரை கொல்லி வைக்க கூடாதான் எப்படி கொண்டு வர பாருங்க பிசாசு எங்க அம்மா அப்பா உயிரோட இருக்காங்க அதனால மூத்தவன் என்ன செய்யக்கூடாது கொல்லி வைக்க கடைசி வந்தா கொல்லி வைக்கலாம் நீ சாமியார் தான் நீ பாட்டுக்கு வச்சுட்டு போடா அப்படின்னா கொல்லி வச்சிட்ட பிறகு நான் எங்க போக முடியாது நான் சாமியார போக முடியாது ஜிபா கடை திட்டி சுத்த வேண்டிதான் நான் சொன்ன அதெல்லாம் முடியாதுன்னு அதெல்லாம் கிடையாது நீ அப்படின்னா திருப்பி கடைசியில் அப்படி அப்படி பேசி என்ன ஒரு ரூம்ல உட்காந்து டபான் ரூம்ல லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க இவன் எங்காவது ஓடி போயிருவான் மெட்ராஸ் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் லாக் பண்ணிட்டான் நான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கேன் என்ன அந்த ஒரு முட்டாள்தனமோ வந்து சீக்கிட்ட நான் ஊழிட்டு போயிட்டே போயிருக்கேன் இப்படி ஒரு கண்ணில என்னை கொண்டு வந்து விட்டுட்டீங்களே சுவாமி நான் தான் வந்தது அவரை கூப்பிட்டு கோவிச்சு அப்படியே ஒரு ஒரு நண்டு மூணு மணி நேரம் என்னை ரூம்ல அடைச்சி வச்சுனாங்க என்னடா இது இப்படி ஒரு இனிமேல் தூத்து பார்க்க நினைச்சக்கூடாது இந்த இடத்துல இருந்து தப்புனா இனிமேல் வரவே கூடாது அன்னைக்கு ஒரு முடிவு சரி அப்போ எங்கள் அம்மா வந்தாங்க ஏ அவன் வந்துருக்கிறதே ஒரு நாள் அவனை ஏண்டா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறீங்க விடுங்கடா அவன உங்களால் தான் கேட்டான்னா என்னெல்லாமோ சொல்லி கடைசியில் என்னை திறந்து விட்டாங்க அதோட எஸ்கேப் ஆனவன் தானே ஏப்பா நீ நம்ம என்ன செய்யக்கூடாது சரி சரி நீ சும்மா இருந்தாங்க என்னத்தையாவது பண்ணு நீ என்னத்தையாவது பண்ணு அடக்கம் பண்ணிட்டு போய் தொலைங்கண்ணா வந்துடுனான்னு ஓடியே வந்துட்டேன் எதுக்கு இதை சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கும் அப்படி பிரச்சனைகள் வரும் இதில் போய் நம்ம கொடுத்துட்டோன்னா ஆண்டோடைய நாம என்ன செய்யும் அப்படித்தான் பைபிள் சொல்லு நீ ஆசாரியன் நீ பெரியவன் நீ விசுவாசி ஆன பிறகு நீ வந்து இனிமே வராத சொத்து கிடைக்காது ஒண்ணுமே கிடையாது போடாங்க நீ சத்தியத்துக்காக சிலுவை சுமக்கிறது அந்த இடம் ஒண்ணுதான் வேற என்னத்தை நீ சாதிச்சுட்டேசுக்காக இடத்துலதான் அந்த இடத்துல நிக்கிறதுக்கு சத்தியம் நீங்க இந்த வருஷத்துல அப்படி ஏதாவது தீட்டுப்பட்டு இருக்கீங்களா கல்யாணத்துல சாவுல பங்க எங்கேயாவது அப்படி இருந்தால் தேவண்டிய நாமம் தூஷிக்கப்படுகிறது பரிசுத்த குலைச்சல் ஆகிறது லேவியராகவும் பதினெட்டு பிள்ளைகள் விஷயத்துல அவங்களை நல்லா கொண்டு வரணும் அவங்கள தீக்கடக்க பண்றது அதாவது பாவத்துக்கு தடை தவறான காரியங்களுக்கு உட்படுத்த கூடாது நீ உன்ந்ததியில் யாரும் தீ கடக்கும்படி இடம் கொடாதே உன் தேவனுடைய நாமத்தை பரிசு குலைச்சல் ஆகாது மூலமா தான் அநேக குடும்பங்களை அலக்களிக்கிறான் பிள்ளைகளை வந்து நீங்க ரொம்ப நல்லா வளர்க்கணும் உங்களுடைய பகுதியில தேவனுக்கு முன்பாக குற்றச்சாட்டு இல்லாத நீங்க கரெக்டா உங்களை கண்காணிக்கணும் பராமரிக்கணும் போஷிக்கணும் கடமை என்னென்ன கடமை இருக்கோ அதெல்லாம் அப்படியே அழகாக செய்யணும் அது இஷ்டத்துக்கு விட்டுறக்கூடாது அது நீங்க உங்களுடைய பொறுப்பு தான் போய் நின்னாலும் யார் பிள்ளை இருந்தால் உன் நித்திய நியாய திருப்பில் நிச்சயப்படும் வாசிக்கப்படும் அந்த விஷயத்துல பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா உங்க பிள்ளைகள நீங்களே ராங் லைன்ல அவங்க போறாங்கன்னு விட்டுறாதீங்க நீங்களே அவங்கள போகும் அங்கே போக சொல்லி நினைச்சுக்கூடாது டைவெர்ட்லாம் பண்ணக்கூடாது இந்த பிறந்த பத்து வயசு எட்டு வயசு வரைய அவனுக்கு என்ன செய்யக்கூடாது கொண்டு போக கூடாது தவறான காரியங்களை போராட்டத்தில் கொண்டு போய் விடக்கூடாது அப்படி பண்ணும் போது நாமத்தை நிசுகிறாய் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறாய் அடுத்து தங்கள் தேவனுடைய குலைச்சல் ஆக்காமல் அவருக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக அவர்கள் கர்த்தரின் தகன பலிகளையும் தங்கள் தேவனுடைய அப்பத்தையும் செலுத்துகிறவர்கள் இருக்க வேண்டும் தேவனுடைய அப்பத்தை செலுத்துகிறவர்கள் அப்படினாலும் அவர்கள் எப்படி இருக்கணும் பரிசுத்தப்படைய ஒரு பகுதி உங்களை தீட்டுப்படுத்த செய்யக்கூடாது ஆலயம் எடுத்துக்கலாமே இன்னொரு பகுதியில் பார்த்தா நீ வந்து சர்வாங்க தகன பலி செலுத்துறவர் ஞானஸ்தானம் எடுத்த ஆளு பரிசுத்தில நிக்கணும் பாவத்தை எதிர்த்து ரத்தம் செஞ்ச தக்கதாக அவன் என்ன செய்யணும் போராடணும் நீ பாவத்தோடு ஒத்து போகக்கூடாது பாவத்தோடு வளைஞ்சு போகக்கூடாது இணைஞ்சு போகக்கூடாது போனதுக்கு சில காரணங்கள் சொல்லக்கூடாது என்னுடைய நாமம் பரிசுத்த குலைச்சலாக கூடாது நீங்கள் சர்வாங்க தகன வழி கத்தருக்கு தகன செலுத்துறவன் நீ ஒரு ஊழியர் செய்யறவன் ஒரு ஏரியா பிரேயர் எடுக்கிறாள் ஒரு சண்டே ஸ்கூல் எடுக்கிறாள் ஓபனியர் போறாள் சபையில ஜபிக்கிறாள் சபையில சாட்சி சொல்றாள் கத்தரிலேயே பந்தியில பங்கெடுக்கிறாள் அப்படிதானே உனக்கு ஏதோ ஒரு ஊழியம் இருக்கு நீ தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறாள் நீ பாட்டுப்படுறாள் ஒவ்வொரு ஊழியம் இருக்கு நீங்க நீங்க நினைக்கிறீங்களா இங்க தான் இப்படி இருக்கு நம்ம சர்ச்சில் ஆஸ்திரேலியா போனீங்கன்னா கூட ஒரு யூனிஃபார்ம் இருக்கு டேம்பரின் வாசிக்கிறவங்க கூட அவங்க மணிக்கு வரணும் இப்படித்தான் வாசிக்கணும் அவங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்ல வந்து உட்காடுறாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் அதை ரொம்ப தெய்வீகமா ஒரு பிள்ளை எனக்கு போன் பண்ணா எனக்கு டேம்பரின் வாசிக்கிற ஊழியம் கொடுத்துருக்காங்க இங்கே எல்லாமே அடிக்குது மூணு வயசு கிச்சிக்குன்னு அடிச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும் வீட்லயும் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அவங்க அந்த ஊழியத்தை அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்றாங்க அவ்வளவு கனம் பண்றாங்க அப்படி ஊழியம் செய்யற செய்யணும் என்ன செய்ய நீ போய் ஒரு டிராக்டர் சொல்ல போனா ஊழியம் அது வார்த்தையை நீ என்ன செய்ய வடிவத்தில் எழுத்து வடிவத்தில் கொடுக்கிற அப்ப அந்த வேலையை செய்யற எவ்வளவு கவனமா இருக்கணும் ஆயிரம் பேர் பார்ப்பான் ஆயிரம் பேர் பாபா, நீ அந்த பைபிள் தூக்கிட்டு போனது ஒயிட் அண்ட் போட்டு போனது இந்த வசனத்தை சொன்னது பாட்டு பாடினது கை தட்டினது எல்லாரும் பாப்பான் அப்ப நீ கத்தருக்கு தகன பலி செலுத்த ஒரு ஆள் அப்ப நீ எவ்வளவு கவனமா இருக்கணும் நீ நாமம் பரிசுத்த குளச்சலாகிறதுக்கு இடம் கொடுக்க கூடாது லேவியராகமம் ஆகமும் இருபத்தி குமாரி வேசித்தனம் பண்ணி தன்னை பரிசுத்த குலைச்சல் அவள் தன் தகப்பனையும் யாருக்கும் சேர்த்து குற்றவாளியா மாறுறாங்க என்ன சொல்லி அவள் வேசித்தனம் பண்ணினால் அவள் பரிசுத்த குலைச்சல் ஆகுகிறாள் ஆக்கினால் இதனால யாரும் பாதிக்கப்படுறது தகப்பனும்ப படிச்சேன் அவள் தன் தகப்பனையும் உண்மைதானே பையனும் பாதிக்கப்படுறது யாரு தான் அது அதிகமா அதிகரிச்சு கேவலமாகும் போது பாதிக்கப்படுறது யாரு ஒழியக்காரன் இன்னும் அதிகமா பாதிக்கப்பட்டு சபையில் நாரும்போது சபையை என்ன செய்த பரிசுத்த குலைச்சல் ஆகுது தீட்டாகுது அதனால்தான் இந்த விஷயத்துல ரொம்ப நீங்க கவனமா இருக்கணும் வாலி பையங்களும் பிள்ளைகளும் ஒரு விசுவாசி ஆசாரியனுடைய குமாரத்தின்னு சொல்லாம ஒரு விசுவாசியனுடைய குமாரத்தின்னு சொல்லலாம் ஒரு விசுவாசியுடைய குமாரன்னு சொல்லலாம் தேசியத்தை தவறான பாதைகளில் போக கூடாது அதனால்தான் நாங்க அடிக்கடி எல்லா இதுலயும் சொல்றேன் சோசியல் டைப்ப நீங்க என்ன செய்யுங்க கட் பண்ணுங்க அப்ளை பண்ணுங்க சுத்தன கூட பரவாயில்ல நீ சோசியலா தெரிஞ்சு நடக்கிறத விட சிடு மாதிரி இருந்து நீ பரிசுத்தவனா இருந்தா நல்லதுதான் பொண்ணும் சரி நெருப்புறையும் ஒருத்தன் பின்னாலேயே வரான் நான் திருப்பி நான் எடுத்துட்டு அவன் பின்னால போன உண்மையாக தர்மபுரியில் இருக்கும்போது தர்மபுரியில் இருக்கும்போது ஒருத்தி வந்து சொன்ன நான் சின்ன பிரதரே என் பின்னாலேயே ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அவன் கிருஷ்ணகிரிலிருந்து வருவா நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி வரா தனியா அவன் பின்னாலே வந்துட்டாண்ணா நான் சொன்னேன் யாரு உனக்கு தெரியுமா இல்ல பஸ்ல வந்தான் பஸ்ல வந்தானா பஸ்ல வந்தானா அவன் போயிட்டே இருப்பான்ல இல்லை இறங்கி நான் யாரா அடுத்த டவுன் பஸ்லேயும் வந்துட்டான் சரி அடுத்து என்ன ஆச்சு இப்போ நான் இறங்கி நடந்து வந்து என் பின்னாலேயே வந்துட்டான் எங்க இருக்கான் வாசலில் இருக்காங்கடா நான் உடனே வெளியே போனேன் அவனை கேட்டா அப்படின்னு என்னான் திருப்பி நான் ரெண்டு மூணு பசங்களை வச்சு ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி அவன கேட்ட சொல் ஒரு காரணம் சொல்ிரிச்சாச்சான் அந்த கதையில நமக்கு ஆக ஆகாது நீ பரிசுத்த குலைச்சலான காரியங்கள் எதுக்குமே தள்ளையிடக்கூடாது உன் ஜீவியம் வந்து ரொம்ப முக்கியமானது நேம் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா நம்முடைய நேம் வந்து பரிசுத்தமா பாதுகாக்கப்படணும் வாசனை கெட்டு போகக்கூடாது அதனால உங்களுடைய குடும்பம் கெட்டு போகும் அநேகர் பின்வாங்குவாங்க அநேகருக்கு குழப்பம் உண்டாகும் சபையே ஒரு ஆடு ஆடும் அந்த இரத்த பொலியெல்லாம் நீ தான் சுமக்கணும் அடுத்ததாக லேவியர் ஆகும் இருபத்தி ஒன்று பனிரெண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பரிசுத்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்தையும் பன்னெண்டு வாசிங்க பிரேதம் கிடைக்கும் இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும் நீ போகாத சபைக்குள்ளேயே தான் இருப்பாங்க ஆனா சபையினுடைய உபதேசத்துக்கு முரண்பாடா செய்வாங்க பேசுவாங்க ஊழியத்துக்கு தெய்வீக சுகத்துக்கு புறம்பாக ஊத்துக்கு புறம்பாக நம்முடைய மார்க்கத்துக்குள்ளே குருந்திருக்கு சகோதரர்ல ஒருத்தன் பின்மாற்றக்காரன அவன் சொன்ன உலகத்து மனுஷன் கூடாது அஞ்சு கடைசியா ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாதார எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாய் பொருளாசிக்காரனாயிருந்து விக்கிரகாராதனைக்காரன் அப்படி இருந்தால் அவனை அவனோட கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டேன் அவர் பேசிக்கிட்டு அவங்களோட சேர்ந்து கதை அடிச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து செல்போன் போட்டுக்கிட்டு பின்மாற்றக்காரர்கள் சபையில் இருப்பார்கள் நீ பிரேதத்தினால் நீ அபிஷேகம் என்னப்பட்டவன் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அப்படித்தான அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது அவன் விட்டுக்கூடாது பரிசுத்தலத்தை விட்டு நீ இருக்கிறவன் கண்மணியை தொடுகிறான் பெட்டி தேவன்டைய பெட்டி எங்க இருக்கும் ரோட்ல இருக்குமா சொல்லுங்க தேவைய பெட்டி மகா பரிசுத்த நீ அதை விட்டு புறப்படக்கூடாது பரிசுத்த விட்டு நீ விலகி வெளியே வரவே கூடாது நீ பரிசுத்தலத்திலேயே இருக்கணும் நீ வெளியே வந்தீனா செய்யும் பண்ணப்பட்ட தீட்டுப்படுத்துறதுக்காக பிசாசம் இன்னைக்கு யாருடைய அழைப்பு மேன்மையோ அவங்களுக்கு தான் என்னது போராட்டம் எந்த குடும்பத்தை கத்தன் மேசிச்சு கொண்டு போறாரோ அந்த குடும்பத்துக்கு தான் என்ன இருக்கும் போராட்டம் இருக்கும் ஜாஸ்தி இருக்கிறது காரணம் பித்தளை பிடிக்கிட்டு ஓடுறதுக்கு ஆளு திருட ரோடு ரோடா வரமாட்டான் விலையுறதுக்கு யாரு வாரா திருடைய அழைப்பு மேன்மையா இருந்தால் உனக்கு போராட்டம் அதிகமா இருக்கும் அப்ப அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் உள்ளவன் அபிஷேகம் மற்றவன் ஒரு விலையேற பெற்றவன் அதனால அவன் பரிசுத்த செலுத்த விட்டு நினைச்ச கூடாது புறப்படவே கூடாது லேவியராகவும் இருபத்தி ஒன்னு ஆனாலும் அவன் அங்கு அங்கவீனம் உள்ளவன் ஆகியால் அவன் என் பரிசு குளைச்சலாக்காத உலக பிரகாரமா எடுக்கலாம் ஆனா நமக்கு அப்படி இல்ல நம்ம ஆவிக்குரியவர்கள் அங்கவீன்கிறது இடரலை காண்பிக்கிறது உன் கைகள் உனக்கு இடம் உண்டாக்கினால் அது என்ன செய் தரித்து போகூடாது ஊழியம் செஞ்சுட்டு ஒருத்தர் போயிட்டா என்ன இல்லையே எவன் மூலமா இடல் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ அவன் என்ன பண்ணுவேன் ஏசிச்ச ரெண்டு மூணு பேருக்கு ஐயா போட்டார் அது ஒரு ஆள் இடரலுக்காரன் அவனை நடு சமுத்திரத்துல எந்திரக்கல்ல கட்டி அதாவது கல்லுல கட்டினா கயிறு கீரை அருந்துடும் அவுந்துரும் சொல்லிட்டு எந்திரக்கல்லா நடுவில் ஓட்ட இருக்கும் கயிறே அருகக்கூடாது அவன் உள்ளே முங்கிடணும் அவன் சபைக்கே தேவையில்லைங்கிறார் உலகத்துக்கே தேவையில்லை இடரல் இடரல் உண்டாக்குகிறவன் ராபோஜன் எடுக்கக்கூடாது அவன் பரிசுத்த குளச்சல் அந்த பழிபட தண்டையை நிசையக்கூடாது சேரக்கூடாது ரோம்பலையும் தடுக்களையும் ஒருவனுக்கு முன்பாக போத போடாதபடி நான் தீர்மானித்தேன் இடரலையும் பத்துமூணு ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாது முன்பாக நீ தடுக்கலோ இடரோ நிச்சய பேச்சோட செயல்களோ யாருக்கும் தடையா இருக்க கூடாது அப்படிப்பட்டவன் பரிசுத்த குளைச்சல் ஆக்குகிறான் பொய்யானை எடுகிறவன் பரிசுத்த குளைச்சல் உண்டாக்குகிறான் சாவினால் உலக உலக வழிபாடுகளினால் ஒருவன் தீட்டுப்பட்டால் அவன் பரிசுத்த குளைச்சல் ஆக்குகிறான் பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்தாவிட்டால் அவன் பரிசுத்த குளச்சல் ஆக்குகிறான் பரிசுத்தம் இல்லாமல் ஆண்டோர் பக்கம் வருகிறது அப்பம் செலுத்துதல் அவன் பரிசுத்த குளச்சல் உண்டாக்குகிறான் வேசித்தனம் பண்ணுகிறவன் பரிசுத்த குளைச்சல் உண்டாக்குகிறான் பின்மாற்றக்காரர்களோடு ஐக்கியம் வைக்கிறவன் பரிசுத்த குளச்சல் உண்டாக்குகிறான் இடர்கள் உண்டாக்குறவன் இருபத்தி இரண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய கூட பரிசுத்த குலைச்சல் அனுசக்கூடாது வந்து அது ரெண்டு அந்த விதவு போட்ட காசு எவ்வளவு ரெண்டு காசு அது அப்படியே தேவன் அங்கீகரிச்சார் நீ நியமித்து இருக்கிற பரிசுத்த வஸ்து அதுல பரிசுத்த குலைச்சலே வரக்கூடாது காணிக்கைகள் அது மனப்பூர்வமான காணிக்கையா இருக்கும் கன்வென்ஷன் காணிக்கையா இருக்கும் தசம இருக்கும் வீட்டுக்கு வந்த விசிட்டிங் காணிக்கையா இருக்கும் லேண்ட் வாங்குற காணிக்கா இருக்கும் பில்டிங் கட்டுற காணிக்கையா இருக்கும் இல்லை உற்சாக ஒளியாக இருக்கும் இப்போ நம்ம ஆளுங்க வந்து காணிக்கைங்கிறது பழகிட்டதுனால எங்கேனாலும் கொடுப்பாங்க எங்கே கொடுக்குறானே தெரியாது ரோட்டில் வச்சு கொடுப்பாங்க வீட்டில் வச்சு அந்த பரிசு அந்த காணிக்கையில் பரிசு நீ நியமித்து இருக்கிற பரிசுத்த வசூலில் எதுவும் உண்டாயிரக்கூடாது பரிசுத்த குலைச்சல் உண்டாயிரக்கூடாது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் பயத்தோடு பக்தியோடு நாம் அந்த காணிக்கைகளை செலுத்த வேண்டும் லேவியராகவும் இருபத்தி ரெண்டு எட்டு படைச்சதுல ரோத்திரம் பண்ணி சாப்பிட்டா நல்லதுன்னு பைபிள் இருக்கு குழந்தையில இருக்கு சாப்பிடு மனசாட்சியில உனக்கு ஒரு உணர்வு வந்துருச்சு இது உணர்வு மனசாட்சியில் வந்துட்டா நீ நினைக்கூடாது தெரியாம சாப்பிட்டா ஓகே அது ஒரு தப்பு இல்ல வசனம் தெளிவா இருக்கு விக்கிரகங்களுக்கு படைச்சது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நீ நிசை கூடாது தெரிஞ்சிட்ட பிறகு சாப்பிடக்கூடாது ஒன்று இரண்டாவது ரத்தத்தை நிச்சயக்கூடாது மூணாவது தானாய் செத்ததை சாப்பிடக்கூடாது என்ன மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டும் கடையிலையும் அப்படாது அது கோவில் திருவிழாவா இருக்கும் அது மனசாட்சியில தப்பா வெளியே வந்துரு சாப்பிட்டு வந்து சாப்பாடுனால பீருண்டதை சாப்பிடாதே பதிமூன்று பதினேழு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கூடாது ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கழிந்து கொண்டு நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிற இந்த பொல்லாத செய்கை என்ன ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆகும் ஓய்வு நாள் வந்து பத்து மணிக்கு முடிஞ்சிருது ஓய்வு நாளே முடிஞ்சிருது ஒன்பதே முக்காலுக்கு எல்லாம் முடிஞ்சிருது அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து திங்கக்கிழமை தொடங்கின மாதிரிதான் பதினோரு மணிக்குலாம் பிசி ஆயிடுறாங்க நான் அங்க கூட்டம் வர்றதுக்கு எல்லாம் கறிக்கடையில் நிக்கிறான் அங்க கூட்டம் முடிச்சிட்டு வர்றேன் இங்க பார்த்தா வர்ற வழியில பார்த்தா எல்லாம் கறிக்கடையில் நிக்கிறேன் அவனுக்கு ஓய்வு நாளி நம்ம அவங்களுக்கு பாவம் ரொம்ப துக்கம் பன்னெண்டு மணிக்கு முடியுது யாருக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு ஓய்வு நாள் எத்தனை மணிக்கு முடியுது பன்னெண்டு மணிக்கு முடியுது அதுக்கு பிறகு அவங்க பிசி ஆயிடுவாங்க சாயங்காலமும் விடியற் அப்போ நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருக்க முடியாதா நம்ம ரொம்ப பிசிங்க ஆண்டவரை விட என்ன செய்வோம் ஆயிட்டோம் எப்ப பார்த்தாலும் நீச்சல கூடாது முடிஞ்சது செய்யன்றதை ஆர்பனேஜ் ஊழியம் செய்ய வீட்டுல ஏதாவது ஒரு பாடுபாடு ஓய்வு நாளை நீ பரிசுத்த குளச்சல் ஆகாது நாற்பத்தி மூணு ஏழு இருக்கும் சாபத்துக்கும் இஸ்ரோவேலை நிந்தனைக்கும் ஒப்பு கொடுப்பேன் பாவமும் துரோகமும் துரோகம் வந்து ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு நம்பிக்கை துரோகம் இருக்கு குடும்பத்துக்கு துரோகம் இருக்கு சகோதர துரோகம் இருக்கு ஊ துரோகம் இருக்கு இப்படி பல விதமான துரோகங்கள் இருக்கு நம்பி செய்வாங்க அவங்க விட்டு போயிருவான் நம்பிக்கை துரோகம் உன் ஆதி டகப்பன் பாவம் செய்தான் உனக்கு முன்னின்று பண்ணினார்கள் அப்படின்னா பரிசுத்த குலைச்சல் உண்டாகிறது நம்முடைய ஜீவி ஊழியத்தில் துரோகங்கள் இருக்க கூடாது அது வந்து தவறு மல்கியா முதலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ராபோஜனத்தை ஒரு சிலர் ரொம்ப அசட்டையா ரொம்ப அற்பமா எடுத்துக்கிறாங்க ஆசைங்க நீங்களோ கத்துடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்லுகிறதுனாலே என் நாமத்தை பரவாயில்ல கட்டிக்கலாம் ஒரு துணிகரமா நீ பேசி ஒருங்கி போற கத்தோடைய பந்திய ரொம்ப சாத்திய ஜீவன் கிடைக்காது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறோனுக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் நீங்க வந்து கத்தடைய பந்தி எல்லாம் அது ரொம்ப பயந்து இருக்கணும் மூணு நாள் சோதர சோதர சோதர சோதர சோதரண்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும் அந்த எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அதை வாங்கும்போது பயத்தோடு பக்தியோடு வாங்கணும் அதை புசிக்கும் போது பக்தியோடு பயத்தோடு நான் நான்லாம் ராபோஜனம் சரி எடுக்கும் சரி நான் சொல்கிற ஜபம் கத்தாவே உங்களுடைய சரீரத்தில் நீ தேவ சித்தம் செய்தது போல நான் என்ன செய்யணும் இந்த சரீரத்தில் தேவ செய்யணும் இது என்னுடைய ஜபம் ரெண்டாவது அந்த ரசத்தை வாங்கி குடிக்கும்போது உம பிதாவின் சித்தம் நிறைவேறும்படியா உங்களுடைய ரத்தம் என்ன செய்யப்பட்டது சிந்தப்பட்டது அதனால் அதுபோல் என் ரத்தமும் என்ன செய்யணும் ஊழியத்துக்காக சிந்தப்படணும் இதுதான் என்னுடைய ப்ரேயர் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க கண்ணை முடிக்கிட்டு இருப்பீங்க நாங்கள் ஜெபிச்சு அதை எடுத்து குடிக்கும்போதும் துசிக்கும் போதும் சொல்கிற எல்லா இடத்துலையும் நான் பண்ணுற ஜபா அதுதான் கத்தாவை தேவ சித்தம் செய்ய முடியாது உங்களுக்கு சரீரம் கிழிக்கப்பட்டது எனக்கு நான் என்ன செய்யணும் தேவ சித்தம் செய்யணும் நீங்கள் அது ஏதோ நில்ல மாதிரி வாங்கிக்கூடாது ஒரு ஒரு இடத்துல ஒரு அம்மா வாங்கி பையனை கொடுத்துருக்கு பக்கத்தில் அவன் அழுதானா கொடுத்துருச்சு ஏன்ட்ட வந்து ஒரு விசுவாசிச்சோன்னா சென்னையில் இந்த அம்மா எந்த டிரைப்பும் வாங்கி வாங்கி கொடுக்குதுன்னு சொன்னாங்க வாங்கி அது பாதி சாப்பிட்டுக்கு குழந்தைக்கு பாதி கொடுக்குது இதோட நாங்க ரெண்டு மூணு ட்ரிப் பார்த்தோம் நான் வரச்சு ஓடி போயிடுது உனக்கு என்ன இத்தனை வருஷம் விசுவாசிக்கு ஒரு காமன் சென்ஸ் கிடையாதா பிள்ளைய சாகடிக்கிறதுக்கு நீ பண்றியா அப்படி செய்யக்கூடாது ஒரு சிலர் அப்பதான் பாத்திரும் போவாங்க அது பாட்டு எழுபி சுத்திட்டு வரும் ஒரு சில அங்க அப்பம் கொடுக்கும்போது இருக்காது ரசம் கொடுக்கும் இருப்பாங்க ரசத்தை குடிச்சிட்டு அப்பமும் ரசமும் கிடைக்காதுன்னா அப்பவும் கிடைக்கலாமா ரசம் கிடைச்சிருச்சு அவன் என்ன தலகீழ ஒரு அதாவது அவங்களுக்கு வந்து அந்த இயேசுவின் ரத்தம் இயேசுவின் அந்த மாம்சங்கிற எண்ண இல்ல அந்த டிவைனிட்டி இல்ல அந்த நேரத்தில் நம்ம எப்படி பயபக்தியோடு இருக்கணும் எவ்வளவு கவனமா இருக்கணும் அந்த இது அந்த கத்தோடைய பந்தி நீங்க அற்பமாவை எண்ணவே கூடாது சாதாரண ப்ரெட் ரசம் நினைச்சிட கூட இருக்கிறாங்க அவனுக்கு வாய் வழியா ரத்தத்தை ஊத்துனா குடிப்பானா செத்தே விடுவான் எடுத்து ஆனா அதே சரீரத்தில் அது என்ன செஞ்சுக்குது உள்ள போய் அவனுக்கு என்ன கொடுக்குது ஜீவனை கொடுக்குது அதுபோல இந்த பிரெட் நீ சாதாரணமா சாப்பிடும்போது பிரெட்டு மாதிரிதான் தெரியும் உள்ள போன பிறகுதான் அது அது தன்னுடைய வேலையினுது செய்யும் இரண்டாவது இயேசுவின் சரீரமாகிய அப்பம் உள்ள ஓன பிறகுதான் அது அந்த வியாதியை சுரமாக்கும் பிசாச துரத்தும் சாபத்தை நீக்கும் உனக்கு இருக்கிற கட்டுகளை மாற்றும் உனக்குள்ள இருக்கிற பாவத்தை மேற்கொண்டு உன்னை பரிசுத்தவனாய் தேவசித்தம் செய்யக்கூடியவனாய் உருவாக்கும் நீ நேர குடிக்கும்போது ரத்தத்தை குடிக்க முடியாது மாம்சத்தை என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது அதுக்குதான் கத்தர் ஒரு மாற்று ஏற்பாடு அதே ரத்தத்தை சிரிஞ்சு மூலமா ஏத்தும் போது பாடி என்ன செஞ்சுக்குது ஏத்துக்குதா ஏத்துக்கு அதுவும் குரூப் மாறிடுச்சுன்னா ஏறாது அதுவும் ஒபீட் பண்ணும் இல்ல அதையும் தண்டி ஏத்திட்டா ஆள் போயிடுவான் அதுபோல நம்முடைய ராபோஜனங்கிறது ரொம்ப கவனமா இருக்கணும் மல்கியா ரெண்டு பதினொன்னு துரோகம் பண்ணினார்கள் அருவறுப்பான காரியம் செய்யப்பட்டது கர்த்தர் பிளைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள் இது மற்றவர்களோடு சம்பந்தம் கலக்கிறது தங்களுடைய பிள்ளைகளுக்கு தங்களுடைய பையன்களுக்கு ஒரு விசுவாசி அல்லாத ஒரு நபரை விவாகத்துக்கு உட்படுத்துவது அது வந்து பரிசுத்த குளைச்சல் அது கட்டிக்க சிலர் வந்து சொன்னாங்க ஒரு ஆத்மா ரட்சிப்பு ஆத்ம ரட்சிப்பு உனக்கு தான் தெரியுமா உனக்கு தெரிஞ்சிருச்சா ஒரு ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு என்ன வழி இதுதான் வழியா உன் பையனையோ பொண்ணயோ வேற இடத்துல கொடுத்து இழுத்துட்டு வர்றதா உன் மனைவியை ரட்சிப்பாயோ உன் புருஷனை ரட்சிப்பாயாது யாருக்கு தெரியும் ம ஒர பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிலையோ நாம் உடன்படிக்கையை பரிசு குலைச்சலா இந்த வருஷத்துல கத்தரோடு பண்ணின உடன்படிக்கையை நாம் எப்படி உடச்சிருக்க ஒரு அதிகாரம் படிக்கிறான் என்னதான் நேர்த்திக்கடன் தான் பிரதிக்கணைதான் பிரதிஷ்டை தான் பொருத்தனை தான் எல்லாத்துக்கும் பல பேர் இருக்கு தமிழ்ல நேர்த்திகடன் அடுத்து என்னது பிரதிக்கணை அடுத்து பொத்தனை உடன்படிக்கை தீர்மானம் அப்படி தானே ஏற்பாடு ஏற்பாடு என்ன புதிய ஏற்பாடு பல ஏற்பாடுகளும் நியூ டெஸ்டமெண்ட் ஓல்ட் டெஸ்டமெண்ட் டெஸ்டமெண்ட் என்னது ஏற்பாடு உடன்படிக்கை இதுல நீ எத்தனை உடைச்சிருக்காரு எல்லாரும் கண்களை போடுவோம் இது கடைசி கூட்டம் இந்த கூட்டத்தில் தேவண்டிய நாமத்தை நீ பரிசுத்த குளைச்சல் உன் ஊழியத்தின் மூலமாய் உன் ஜீவியத்தின் மூலமாய் உன்னுடைய செயல்கள் மூலமாய் உன் பிள்ளைகள் மூலமாய் உன்னுடைய தொழில் மூலமாய் உன்னுடைய நடை பாவனைகள் மூலமாய் உன்னுடைய பேச்சு சிரிப்பு நடவடிக்கைகள் மூலமாக உன்னுடைய தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆயிருக்கிறதா இதுதான் இந்த கடைசி கூட்டத்தில் தேவன் உன்னிடத்திலையும் என்னிடத்திலையும் கேட்கிற கேள்வி என்னுடைய நாமத்தை பரிசுத்த குளைச்சலாக்கி விட்டு நீ பரிசுத்தத்தை பத்தி பேச முடியுமா கொஞ்ச நேரம் இந்த குழந்தைகள் இருக்கிறவங்க தயவு செய்து குழந்தைகளை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருங்க இந்த ஆவில் நிறைஞ்சி ஒரு சிலர்லாம் தட்டி போன வாரம் ஒரு பையனுக்கு மூக்கெல்லாம் ரத்தம் வாயெல்லாம் ரத்தம் குட்டி பையன் வந்து உள்ள மாட்டிக்கிட்டான் அப்படி வரக்கூடாது அது வந்து பக்தி விருத்தியாக இருக்காது ஆவில் நிரம்பும்போது நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக தான் நிரம்பணும் ஏன்னா நம்ம வந்து அது மற்றவங்களுக்கு இடரலாகவே நினச்சிடக்கூடாது போன வாரம் பாருங்கள் அந்த பையனாக்கு திரும்பி நான் ஜெபிச்சு அனுப்பிவிட்டேன் உள்ளே மாட்டிச்சு குட்டி பையன் விளையாடுறதுனால உள்ளே உட்காந்துட்டான் அடிச்சு அட்டில பல்லுகளில் நாலு பல்லு ஆடி ரத்தமாக ஆகிட்டான் அதனால நம்ம அந்த விஷயத்துல இருக்கணும் ஆனா அதே நேரத்தில் நீ கல்லு மாதிரி பிள்ளையார் மாதிரி அப்படி உட்காந்துடக் கூடாது அது வந்து இந்த மார்க்கத்துக்கு உதவாது நீ பெந்தை கோச உனக்குள்ள கத்தோடைய ஜீவன் வரும்போது ஒரு செத்து போன சரீரத்துக்குள்ள ஒரு ஜீவன் வரும்போது என்ன செய்யும் கை காலாம் உதறும் ஜீவன் வருது இல்லையா புது அந்த ஜீவன் நீ அப்படியே உட்காந்து ஒன்பதே முக்கால் எவ்வளவு பாட்டு பாடினாலும் செய்ய மாட்டாய் நீ வந்திருக்க கூடாது வந்தாலும் முன்னால் உட்காரக்கூடாது எங்கேயாவது இந்த பாட்டிமார் உட்கார இடத்துல பின்னாலே ஏழாவது தூணு ஆறாவது தூணு அந்த மண்ணில் போய் உட்காந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இங்கே உட்கார்ந்துருந்தா நீ கற்றுடைய சமூகத்தில் அழுது புரண்டு அந்தவரே உங்களுடைய நாமத்தை நான் பரிசுத்த குளச்சல் ஆக்கிட்டேன்னப்பா இடத்துல நீர் மகா பரிசுத்தர் என்னால் முடிஞ்ச அளவு நாமத்தை உயர்த்தி இருக்கணும் ஆனால் நாமத்தை தூஷிக்கப்படுற மாதிரி நடந்துட்டேனே எல்லாருமே மன்னிப்பு கேட்கலாமே ஒரு அஞ்சு நிமிடம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அதுக்கு பிறகு ஃபுல்லா அபிஷேகம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் பைபிள்லாம் மூடி வைங்க முழங்கால் முடிஞ்சால் முழங்கால் போடுங்க கத்தடைய பாதத்தில் விழுங்க கொஞ்ச நேரம் நம்மை தாழ்த்துவோம் ஆண்டவரே என்னுடைய அறிந்தோ அறியாமலோ நான் உங்களுடைய நாமத்தை பரிசுத்த குளச்சல் ஆக்கியிருக்கிறேன் ஆண்டவரே எத்தனையோ உடன்படிக்கைகளை உடச்சி போட்டேனே சுவாமி நல்ல உடன்படிக்கைகள்லாம் பண்ணேன் சில காலம் அதில் உண்மையாக இருந்தேன் ஆனால் சில நேரங்களில் நான் இந்த பரிசுத்தான உடன்படிக்கையை உடைச்சிட்டேன் கத்தரின் பந்தியை நான் அற்பமாய் எண்ணினேன் துரோகம் பண்ணினேன் ஓய்வு நாளை நான் பரிசுத்த குளச்சல் ஆக்கிவிட்டேன் என்னுடைய சாப்பாட்டுல நான் பரிசுத்த குளைச்சல் உண்டாக்கியிருக்கிறேன் அபிஷேகம் பெற்று பரிசுத்தலத்தை விட்டு நான் புறப்பட்டு வெளியே போயிருக்கிறேன் வேசித்தனம் மனதில் நினைவுல சரீரத்தில் நான் வேசித்தனம் உள்ளவனாய் மாறி போய்விட்டேன் சாவின் ஆலும் உலக பழக்க வழக்கங்களினாலும் நான் தீட்டுப்பட்டு போனவனாய் மாறிவிட்டேன் என் வாயினால் நான் போய் செய்து சொல்லி உன்னுடைய பரிசுத்த நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிட்டேன் கத்தாவே நீர்மகா பரிசுத்தர் ஒருவரும் சேரக்கூடா அதை ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவரே நானு நாமத்தை பரிசுத்த குளைச்சல் ஆக்கினதுக்கு என்ன மன்னிய அவர் சமூகம் என் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே அனந்தம் பேரானந்தமே அவர் சமூகம் என் சந்தோஷமே அது நிறைவான சந்தோஷமே என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே ஆனந்தம் பேரானந்தமே